தொள்ளாயார் அவர்களின் நான் தலையணையின் பக்க வாட்டில் சாய்ந்து தூங்கினேன் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் அவர்களது மனைவியும் தலையணையின் நீள தூங்கினார்கள் இரவின் பாதி வரை கொஞ்சம் முன்பின்னாக இருக்கலாம் பத்து வசனங்களை ஊதினார்கள் பின்னர் எழுந்து சென்று தொங்க விடப்பட்டிருந்த தோல் பையிலிருந்து தண்ணீரை எடுத்து உழு செய்தார்கள் அவர்களது நல்ல முறையில் செய்தார்கள் பின்னர் தொழுவதற்காக எழுந்தார்கள் நானும் எழுந்து நபி செல்லமாக அவர்கள் செய்தது போன்று உழு செய்துவிட்டு நபி செல்லமாக அருகில் போய் நின்றேன் அவர்கள் தங்கள் வழக்கரத்தை என் தலை மீது வைத்தார்கள் எனது காதை பிடித்து அவர்களின் வலது பக்கம் நிறுத்தினார்கள் இரண்டு ரக்காத்துகள் துழுதார்கள் மேலும் இரண்டு ரக்காத்துகள் மீண்டும் இரண்டு ரக்காத்துகள் இன்னும் இரண்டு ரக்காத்துகள் மறுபடியும் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் பின்னர் வித்திரு துழுதார்கள் பின்னர் பாங்கு சொல்பவர் வரும் வரை சாய்ந்து படுத்தார்கள் பிறகு எழுந்து மற்றும் இரண்டு ரக்காத்துகள் தொழுதார்கள் இரண்டு ரக்காத்துகள் தொழுதுவிட்டு சுபகு தொழுகைக்காக வீட்டை விட்டு வெளியே சென்றார்கள்